வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா பிறரிடம் குற்றங்களில் எல்லாம் பெரிய குற்றம் வீண் பேச்சுதான் ஆம் பிறரிடம் வாதாடாதே குற்றங்களில் எல்லாம் பெரிய குற்றம் வீண் பேச்சுதான் என்கிறார் ஆல்பர்ட் நோபல் நன்றி வணக்கம்